வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நமக்கு மன இருந்தால் எந்த இடத்திலும் போராட முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அது உண்மைதானே இல்லைங்களா எதை சந்திப்பதற்கும் மனதில் வலிமை வேண்டும் இப்போ முதல்ல ராணுவத்துக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே அவர்களிடம் பார்ப்பது அவர்களின் மன அந்த மன வலிமைக்காகத்தான் பல பயிற்சிகள் வழங்கப்படுகிறது ஏனென்றால் ராணுவ வீரர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் பணியாற்றக்கூடும் ஆகையால் எல்லா நிலையிலும் அவர்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதனாலதான் மிகப்பெரிய மலைகளின் மீதும் அல்லது ஒரு பள்ளங்களிலோ ஆறு கடல் போன்ற எந்த இடத்தில் விட்டாலும் பயமின்றி அவர்கள் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது அந்த கடுமையான பயிற்சிகளின் காரணமாக அவர்கள் மனதளவில் மிகவும் தைரியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய தைரியம் பெற்றவர்கள் எந்த நேரத்திலும் எதிரியோடு சண்டையிட முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல்தான் நமக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய தயக்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனம் இவை எல்லாவற்றையும் களைய வேண்டும் அப்படின்னா நம் மனதில் முதலில் வலிமை வேண்டும் அந்த வலிமையை எப்படி பெறுவது அப்படின்னா பயிற்சிகள் மூலம் பெறுவது அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும் ஆனா பயிற்சியின் வழியாக பெற முடியும் அப்படிங்கிற தாண்டிலும் நிச்சயமாக தவத்தின் வழியாக பெற முடியும் என்பதுதான் உண்மை ஒருவன் தொடர்ச்சியாக தவம் செய்யும் பொழுது அவன் இந்த உலகில் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மன வலிமையை பெறக்கூடியவனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்றாங்க தவம் எப்படி நமக்கு எல்லாவற்றையும் தரும் தவம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசைகள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற்று விட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய பயிற்சிகளை தாங்கக்கூடியதாக மாறிவிடும் ஆகையால் மனநிலை மிகவும் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வல்லுவர் சொல்லும் பொழுது கூட தவம் செய்து ஆற்றலை பெற்றவர்களால் எத்தகைய சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் ஏன் எம்மன் வந்தால் கூட எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ யமன் வந்தால் கூட நம்மால் எதிர்த்து நிற்க முடியும் அந்த அளவிற்கு தவம் நமக்கு வலிமையை தந்துவிடுமா நிச்சயமாக தரும் எத்தனை ஞானிகள் தங்களுடைய இறப்பினை தாங்களே முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த தேதியில் இந்த மணிக்கு நான் மரணிப்பேன் அப்படின்னு எழுதி வைத்துட்டு அதே நேரத்தில் மரணத்தை தழுவியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களின் தவ வலிமையால் ஏற்பட்டவர்கள் ஆகையால் அந்த தவத்தின் வலிமையை உணர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு நாமும் மன வலிமையானவர்களாக மாற முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் கூற்றம் குதித்தலும் கை நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு மீண்டும் குரல் கூற்றம் குதித்தலும் கை நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இந்த நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி